எப்பொழுதும் விரித்த கரங்களோடு இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கரம் தேவ வரம் ஆம்ஸ் டு கிவ் ஆம்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் நாற்பத்தி ஒன்று சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக் கொடியீர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்றார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்னுடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரவேலின் தேவநாய கர்த்த ரானாதியா என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் He who has ஹீ ஹூ ஹேஸ் பிட்டி ஆன் துவர் லென்ஸ் டு த லார்ட் ஹீ வில் பேக் வாட் ஹீ ஹேஸ் கிவன் இன்றைக்கு தியானத்திலே நமது கரங்களை ஆண்டவர் பிறருக்கு ஆசீர்வாதமாக்கும்படி ஒரு வேண்டலை ஒரு ஜபத்தை ஆண்டு என் கரங்களை விரித்தருளும் உமது கரங்கள் எப்பொழுதும் விரிந்திருக்கின்றனவே அவை வரவேற்கும் ஆசீர்வதிக்கும் கரங்கள் உமது குமாரன் விரிந்த கரங்களோடு சிலுவையில் தொங்கினதால் நீரதை தெள்ள தெளிவாக்கினே அதை போல் என் கரங்களையும் மாற்றும் தாராளமாய் கொடுக்கும்படி என் கரங்களை திறந்தரலும் ஆண்டே விரல்களை இருக்க மூடிக்கொண்டால் அமுக்கி குலுக்கு சரிந்து விடும்படி நான் கொடுப்பது எப்படி வாங்குகிறதை விட கொடுப்பதே பேருடைமை என்ற ஆண்டவராகிய இயேசுவின் பொன்மொழிகள் என் மனதில் பொன்னால் பொறிக்கப்படட்டும் உமது சொந்த குமாரனையும் நித்திய ஆவியையும் எங்களுக்கு கொடுத்துவிட்டீரே நன்மையான எதையும் நீர் எங்களுக்கு விலக்கி வைக்கவில்லை என் கரங்கள் கொடுக்க துரிதமாயும் எடுக்க தாமதமாயும் இருப்பதாக இங்கல்ல விண்ணுலகில் நான் செல்வத்தை சேர்த்து வைக்கட்டும் ஆண்டவரே பலமில்லாதவரை தாங்கும்படி என் கரங்களை விரித்தருளும் பலவீனரும் தொய்ந்தவருமான சகோதரரை தாங்கி பிடிக்க ஊரும் ஆரோனும் இருந்தது போல் நான் இருப்பேனாக என் கரங்களை முடக்கிக் கொண்டு வெறுமனே ஆலோசனையும் புத்தியும் சொல்லி பயனென்ன நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி திரியை அணையாமலும் இருப்பேனாக வலியிலும் வேதனையிலும் துடிப்போரை அணைத்து கொள்ள என் கரங்களை விரித்தருளும் இன்று உலகில் இயேசுவின் உடலின் ஒரு உறுப்பாக நான் இருக்கிறபடியால் அவரது கரங்களாக நான் செயல்படுவேனாக அந்த நாளின் பாரம்பரியத்திற்கு மாறாக தம் கையை நீட்டி தொழுநோயாளியை தொடுவதற்கு அவர் தயங்கவில்லையே தெருவில் தவிக்கும் ஒருவனை தொடுவதற்கு தடையாயிருக்கும் என் அந்தஸ்திற்கு நான் சாகட்டும் ஏழைகளுக்கும் தேவையில் உள்ளோருக்கும் உதவும்படி என் கரங்களை விரித்தருளும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் நீரும் முகம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறீர் அப்படி இருக்க அடிக்கடி தொந்தரவு செய்கிறான் என்று எளியவனை நான் மட்டும் திட்டுவது எப்படி உமை ஏற்று முன் என் கரங்கள் எவ்வளவோ பாவ காரியங்களை செய்தனவே அதற்கு ஈடாய் இனிமேல் நன்மையான காரியங்களையே செய்யட்டும் இயேசுவின் பெயரில் இயேசுவின் திருப்பெயரில் நான் கேட்ட இந்த விண்ணப்பம் எனக்கு அருளப்படட்டும் என்று உமை நோக்கி வேண்டுகிறேன் என் பரமபிதாவே ஆமேன் நமது கரங்களை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைத்துவிடுவோம் அவரால் அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் தினமும் அவருக்கு முன்னால் அர்ப்பணிப்போடு அறிக்கையிடுவோம் ஒருவரது முதுகுக்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அவரை தட்டி கொடுப்பதே ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் The only good thing we can do behind one's back is to pat him He who has pity on the poor lends to the Lord he he will pay him back what he has given. எங்கள் மகாபிரிய தேவனே எந்த நாள் தியானத்திலே எங்களுடைய கரங்கள் விரிக்கப்படுவதற்காக நீட்டப்படுவதற்காக மற்றவர்களை ஆசிர்வதிப்பதற்காக எங்கள் கரங்களின் நீர் தொட வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டலை உமக்கு முன்பாக நாங்கள் சமர்ப்பிக்க எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் குமார்னா இயேசு கிறிஸ்துவை போல் எங்களுடைய கரங்கள் எப்பொழுதும் விரிந்த கரங்களாக கொடுக்கும் கரங்களாக உதவும் கரங்களாக அணைக்கும் கரங்களாக ஆசீர்வதிக்கும் கரங்களாக மட்டும் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய கரங்கள் எடுக்க வேண்டாம் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய கரங்கள் தொட வேண்டாம் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய கரங்கள் செய்ய வேண்டாம் நீர் எங்களுக்கு அருமையாய் கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு கரங்களையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாசரத்தின் எளிய தச்சராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உரே குழப்பம் அட்டர் கன்ஃபியூஷன் வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா நாற்பதாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எரிசலைமையுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிற்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்தர் வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமானையாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று பின்னும் கூப்பிட்டு சொல் என் ஒரு சத்தம் உண்டாயிற்று என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன் அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் அப்பொழுது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பருவதத்தில் ஏறு எல்சிலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு இதோ கத்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளாடுகளை மெதுவாய் நடத்துவார் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு திமுத்தேயு நான்காம் அத்தியாயம் நான்காம் ஐந்தாம் வசனங்கள் சத்தியத்துக்கு செவிசாய்க்க மறுத்து கட்டுக்கதைகளை நாடி செல்லும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு they will turn their ears away from the truth and turn aside to myths but keep your head in all situations ின் ரசன் அவரை ரசிப்பதில் ஆபத்தே கிடையாது ஏனெனில் அவர் எவரையும் தன்னிடமாய் கவராமல் இயேசுவிடம் திருப்பி விடுவார் யோவானது ரசிகர் அனைவரும் இயேசுவின் ருசிகராகிவிடுவர் நமது நவீன ஊழியர் பலரை அவரோடு ஒப்பிடுகையில் வேறுபாடுகளையும் தரக்குறைவையும் கண்டு தலை கவிழ்ந்து துக்கிக்கிறேன் இதோ ஒரு சில ஒப்புமைகளில் காண்கிற வேறுபாடுகள் விசித்திர மனிதனான யோகான் ஸ்நானன் அற்புதம் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்தினான்